கா வெளிச்சம் ஆகம மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்றாம் வசனங்கள் ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டம் நாம் என் ஆகம மூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வெறும் வரலாற்றை மட்டும் வாசிப்பதில்லை ஒரு பெரிய சத்தியத்தின் நிழலை நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் தேவனின் சேஷ்ட புத்திர தேசம் என்று அழைக்கப்பட்டது யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் தேவன் சொன்னார் இஸ்ரேல் என்னுடைய குமாரன் என் சேஷ்ட பஸ்கா இரவில் இரத்தத்தினால் தப்புவிக்கப்பட்டபடியால் அந்த தலை தேவனுக்கு சொந்தமானார்கள் ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் ஒரு தலைச்செண் பிள்ளையை நிரந்தர சேவைக்கு வைத்துக் கொள்வதற்கு பதிலாக தேவன் லேவி கோத்திரத்தை எல்லோருக்கும் பதிலாக தெரிந்து கொண்டார் ஒரு கோத்திரம் முழு தேசத்தையும் அவர் முன்பாக பிரதிநிதித்துவப்படுத்தியது இந்த மாதிரி புதிய சிருஷ்டிக்கு முன்னோடியாக இருக்கிறது இன்று நாம் ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கப்படுகிறோம் நாம் இரத்த வழியால் லேவியர்கள் அல்ல நாம் ஒ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வாங்கமாகிய சபை பற்றி பேசுகிறது கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் அவர்கள் ஆசாரியரான ஆரோனின் கீழ் பணிபுரிந்தார்கள் புது உடன்படிக்கையில் நாம் ஒரு பெரிய பிரதான ஆசாரியரின் கீழ் பணிபுரிகிறோம் அவர் இயேசு கிறிஸ்து எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்கிறது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகியேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் லேவியர்கள் ஆரோனுக்கு உதவி செய்தார்கள் நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் கீழ் ஊழியம் செய்கிறோம் அவரே உண்மையான பிரதான ஆசாரியர் நாம் ஆசாரிய பணியை கற்றுக்கொள்கிறோம் லேவியர்கள் பரிசுத்தமான பொருட்களை கையாண்டார்கள் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தார்கள் அது தேவனுடைய சிம்மாசனத்தையும் அவருடைய சட்டத்தையும் குறித்தது சமூக அப்பமேஜை குத்துவிளக்கு தூப பீடம் வெண்கல பீடம் திரைகள் பலகைகள் மூடிகள் மற்றும் ஆராதனைக்கு பயன்படுத்தும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் அவர்கள் பராமரித்தார்கள் எதுவும் எதேச்சையாக இல்லை ஒவ்வொரு பொருளும் பரிசுத்தமானது ஆவிக்குரிய ரீதியில் இந்த பரிசுத்த பொருட்கள் நம்மிடம் பேசுகின்றது சட்டத்தை கொண்ட பெட்டி தேவனுடைய வார்த்தையை நம் இதயத்தில் காத்து கொள்ளும்படி நமக்கு நினைவூட்டுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது பதினொன்று சொல்கிறது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் நாம் சத்தியத்தை கவனமாக கையாள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதை புரட்டாமலும் அசட்டை பண்ணாமலும் இருக்க வேண்டும் குத்துவிளக்கு ஒளியை குறிக்கிறது ஏசு சொன்னார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நம்முடைய சாட்சியின் ஒளியை நாம் பாதுகாக்க வேண்டும் தூப பீடம் ஜபத்தை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டு பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் தூபம் போல எழும்புவதை காட்டுகிறது நாம் ஒரு ஜப வீர வாழ்க்கையை பராமரிக்க வேண்டும் சமூக அப்பம் தேவனுடனான அன்றாட ஐக்கியம் மற்றும் போஷாக்கை குறிக்கிறது நாம் ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவையும் தேவனுடைய வார்த்தையையும் உட்கொள்ள வேண்டும் திரைகள் மற்றும் மூடிகள் பயபக்தியையும் நினைவூட்டுகின்றது நம் வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும் இந்த பொருட்களை சாதாரணமாக சுமக்கவில்லை அவர்கள் கடுமையான கட்டளையை பின்பற்றினார்கள் மேகம் நகரும் பொழுது மட்டுமே அவர்கள் நகர்ந்தார்கள் கட்டளை இல்லாமல் அவர்கள் எதையும் தொடவில்லை இது நமக்கு சுபாவத்தை கற்றுக் சத்தியம் ஆராதனை கீழ்ப்படிதல் போன்ற பரிசுத்தமான விஷயங்களை நாம் கவனத்துடன் கையாள வேண்டும் நம்முடைய அன்றாட விசுவாசம் முக்கியம் நம் கீழ்படிதல் முக்கியம் நம் பயபக்தி முக்கியம் அன்பும் தியாகமும் விருப்பமும் இருந்தால் செய்வது அல்ல ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு வேண்டும் என்று நம்மை அழைக்கிறது ஒரு தேசமாக இஸ்ரேல் பல முறை தோற்று போனது அவர்கள் தங்கள் அழைப்பை நிராகரித்தார்கள் பின்பு பலர் மேசியாவை நிராகரித்தார்கள் ஆனால் அதற்கு மாறாக தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசு தோற்கவில்லை அவர் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர் என்றும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் என்றும் அழைக்கப்படுகிறார் வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரேலை போல இல்லாமல் அவர் உறுதியாக நின்றார் அவர் முழுமையாக கீழ்படிந்தார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது அவர் தம்மை தாழ்த்தி மரண சிலுவையின் மரண கீழ்ப்படிந்தவர் ஆனார் அவரே உண்மையான பதிலாளாக ஆனார் லேவியர்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்று நினைவூட்டுகிறது என்ன மீட்புக்கு வெள்ளி தேவைப்பட்டது புது உடன்படிக்கையில் மீட்புக்கு தேவகுமாரின் ஜீவன் தேவைப்பட்டது தொடர்கிறது தேவன் தம்முடைய சபையை தெரிந்து கொண்டார் இந்த உலகில் நாம் பயிற்சியாளர்களாக இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் சொல்கிறது கிறிஸ்தூர் நம்மை தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் தமதிகாரம் வசனம் நாம் என்று வெளிப்படுத்தினார்களோ அதே போல மகிமைப்படுத்தப்பட்ட சபை வருகிற யுகத்தில் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக உண்மையான ஆசாரியர்களாக நிற்கும் ஆனால் இந்த அழைப்பில் ஒரு எச்சரிக்கையும் உண்டு பரிசுத்தமான விஷயங்களை அசட்டையாக கையாண்டதால் நாதாவும் அபியூவும் மறித்தார்கள் பொற்குட்டி சம்பவம்யத்தை குறுகி போக செய்தது தேவனுடைய சத்தியத்தை நாம் கவனக்குறைவாக கையாண்டால் பயபக்தி இல்லாமல் வாழ்ந்தால் கிருபையை லேசாக எடுத்துக்கொண்டாள் ஆவிக்குரிய இழப்பை நாம் சந்திக்க நேரிடும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சொல்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்கும் அதே நேரத்தில் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய கடவோம் என்று சொல்கிறது யாவை தேவன் பச்சத்தில் இருக்கிறவன் யார் என்று மோசை கேட்டபோது லேவியர்கள் அவனுடன் நின்றார்கள் தேவனுடைய பரிசுத்திற்காக அவர்கள் வைராக்கியத்துடன் செயல்பட்டார்கள் இன்று நாம் சத்தியம் எனும் பட்டத்தை நாம் கைகளில் ஏந்தி நிற்கிறோம் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பற்றி பேசுகிறது கிறிஸ்துவை நிராகரிக்கிற ஒரு சபை உறுதியாக நிற்க வேண்டும் வன்முறையால் அல்ல சத்தியத்தினால் பெருமையினால் அல்ல விசுவாசத்தினால் நெருக்கடியின் போது கிறிஸ்து தடுமாறவில்லை பாடுகளில் அவர் பின்வாங்கவில்லை தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சகித்தார் அவரின் கீழ் ஆசாரியர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டிருந்ததால் அவருடைய கீழ்ப்படிதலை நாம் பிரதிபலிக்க வேண்டும் குமார கனம் பண்ணுவதனால் பிதாவை கனம் பண்ணுகிறோம் அவருடைய கட்டளைகளை கை கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை காட்டுகிறோம் மறைந்திருக்கும் ஒரு அருமையான பிள்ளைகள் மற்றும் லேவியர்களின் அழைப்பு கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் சுட்டி காட்டுகிறது பலருக்காக ஒருவர் நின்றார் ரத்தம் உரிமையை உறுதி சேவை பரிசுத்தத்தை கோரியது பதிலாள விலை கொடுக்க வேண்டியதாக இருந்தது விசுவாசம் முடிவை தீர்மானித்தது ஆகவே இது இதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் நாம் மிக உயர்ந்த விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம் ஆசாரிய சேவைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தமான சத்தியங்களை நாம் தினமும் கையாளுகிறோம் நாம் கவனக்குறைவாக இருந்தால் அந்த அழைப்பை கனக்குறைவு பண்ணுகிறோம் நாம் பெருமை கொண்டால் நம்லாக்கியத்தை குறுகி பண்ணும் ஆபத்து உண்டு ஆனால் நாம் உண்மையாகவும் பயபக்தியுடனும் கீழ்படிதலுடனும் நன்றியுள்ளவர்களாகவும் இருந்தால் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக மகிமையில் நிற்போம் இதை ஒரு போதும் மறக்க வேண்டாம் மீட்பு உரிமையை உண்டாக்கியது நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் ஒரு பரிசுத்தமான பிரதான ஆசாரியரின் கீழ் நாம் பணிபுரிகிறோம் ஒரு நாள் சகித்து நிற்கிறவர்கள் அவர் சமூகத்தில் பயிற்சியில் இருக்கும் வேலையாட்களாக அல்ல மகிமையில் ஆசாரியர்களாக நிற்பார்கள் ஜபம் பரிசுத்த பிதாவாகியாவே உமது குமாரனின் விலையேறு பெற்ற ரத்தத்தின் மூலமாக எங்களை மீட்டு உமக்கு சொந்த மாணவர்களாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தமான விஷயத்தையும் பயபக்தியுடன் கையாள எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் உமது வார்த்தை உமது சத்தியம் எங்கள் சுபாவம் மற்றும் எங்கள் ஆராதனை எங்கள் பிரதான ஆசாரியராகியேசு கிறிஸ்துவின் கீழ் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது உண்மையுள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் இருக்க எங்களை பலப்படுத்துங்கள் கவனக்குறைவு மற்றும் பெருமையிலிருந்து எங்களை காத்து கொள்ளுங்கள் இவ்வளவு பெரிய அழைப்புக்காக பரிசுத்த பயத்தினாலும் ஆழ்ந்த நன்றியிலும் எங்களை நிரப்புங்கள் ஒரு நாள் உமது மகிமையான ராஜ்யத்தில் உண்மையான ஆசாரியர்களாக நிற்க இந்த பூமியின் பயிற்சி மூலமாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்